ம்ோமா விதாதிபர்வம் வை வேதாஹுபிருணோோதி தஸ்ம்தம்ஹேவுத்திப்பிரசம் முமுர்வரணமே ஓம் நமோதிப்போமவித்தயப்போ வம்சரிஷிப்போ மகத்தோ நமோ குருப்ப சர்வோப்ளவரோ வாகமே ஓம் ப்ரம் பரமசுகம் கேவலூர் ன்வீதம் ககனத்திரமதிலட்சியம் ஏகம் நம்ம விமலமலம் சர்வீசாட்சிபூதம் பீதம் திரிணரம் தம் நமா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருரேவரம் தஸ்மஸ்ரீ குரவே நமக முதல் பக்கம் பிறகு எண்பத்தி ஆறாவது ஸ்லோகம் படிக்கணும் நம ஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மணே சவிலாசமோோக்காசை சத சோமேகம் அவித்தீக ஆகு அசியம் இம ஆசீ ஏகம் தசகாத்தம் எண்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்துருக்கோம் எண்பத்தி ஆறா சுலோகம் படிக்கலாம் சத்விரசிஷ்டம் சோம் வாயுமியா வியத் வாசித் மிதாத் தியஜேத் சாந்தோக்கியோபனிஷத் மந்திரம் சதேவோமியமராசீத் அத்வித்தீயம் ரெண்டு வரி மனப்பாடமாகணும் சதேவ சோமிய இதமக்கிற ஆசீத் ஏகம் ஏவ அத்யம் கேட்குதில்ல ஸ்பீக்கர் சுலோகம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் இதை விளக்குனர் இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்தாகவே இருந்தது பிரம்மனாக மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மனாக இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் அதற்கு அவயவங்கள் இல்லை கைகால் மாதிரி உறுப்புகள் இல்லை அதை போன்று இனியொரு பிரம்மனும் இல்லை அதற்கு வேறாக வேற எதுவுமே இல்லை அது ஏகம் ஏவம் அத்விதீயம் இந்த மூணும் இந்த அர்த்தத்தை குறிச்சு இந்த பிரபஞ்சம் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகங்கள் எத்தனையோ கேலக்ஷி பிறகு சொர்க்கம் நரகம் நாம் கேள்விப்பட்டது வேதத்தில் கேள்விப்பட்டது பிறகு இந்த உடல் உடலில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனம் அதற்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் இவைகள் டர் இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மனாக மட்டுமே இருந்தது இதைத்தான் விளக்குனார் பிறகு அந்த பிரம்மனாக இருந்தது இவெல்லாம் வந்திருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து வந்ததுன்னு சொல்லி பூர்வபக்ஷி சொன்னான் எதிர்த்து எதிர்த்து கேட்குற திடீர்னு வந்துடுது எல்லாமே அப்படின்னா அதற்கெல்லாம் விளக்கம் பார்த்தா அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கரெக்டாக முடித்தார் இது நாற்பத்தி ஒன் ஒன்றுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் இந்த பிரம்மன் இருக்குது விளங்கவில்லையே எப்படி விளங்குகிறது ஆதாரம் என்னன்னா அனுபவத்திலும் இருக்கிறதுன்னார் மனம் சஞ்சலமற்று இருக்கிற பொழுது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது இந்த சத் சுவரூபம் விளங்குகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த இருத்தல் ஆனந்தம் தெளிவாக விளங்குது முடிச்ச பார்த்து சொல்கிறோம் ஆனந்தமாக ஞானிகளுக்கு விழிப்பு நிலையிலேயே மனம் சஞ்சலமற்று இருக்கிற பொழுது இந்த பிரம்மன் விளங்குகிறது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு சஞ்சலம் உடையது ஒன்று மனசு இன்னொன்று மாயை மாயை சஞ்சலமற்றி இருக்கும்போது சத்பிரமன் விளங்குகிறது மாயையினுடைய சஞ்சலம்தான் இந்த அனைத்து சிருஷ்டியும் நம்மளுடைய மனசினுடைய சஞ்சலம் நம்மளுடைய விவகாரம் எல்லாமே அப்போ மாயின்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினார் இப்போ மாயைனா என்ன அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மாயா தத்துவ விளக்கம் வந்துச்சு மாயின சுருக்கமாக பார்த்தோம் அது ஒரு சக்தி தனிய இயங்காது சார்ந்து தான் இருக்கும் பிரம்மனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு சுய இருப்பு இல்லை ஒன்றை சார்ந்து தான் இருக்க முடியும் மாயா தத்துவம் அது எங்கே இருக்குது பிரம்மனிடம் ஒரு இருக்கிறது பிரம்மனில் ஒரு இருக்கிறது அந்த ஒரு பகுதிங்கிறதுக்கு அங்கே ஒரு விளக்கம் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நாம் அறிந்ததெல்லாம் அல்பம் இந்த மாயையில் தான் இந்த அகில அண்ட சராசரம் இருக்குது வேதத்தில் இருக்கிற சொர்க்கநாரகம் முதல் கொண்டு மாயைக்குள்ளே அடைங்கிறது இதெல்லாம் ரொம்ப அற்பங்கிறார் பிரம்மன்கிறது எல்லாத்துக்கும் மேலாக அறியக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்குது அதனால் அதில் ஒரு பகுதியாக மாயை இருக்கிறதுன்றார் பிறகு மாயையிலருந்தே சிருஷ்டி ஆரம்பிக்குது இப்போ ரெண்டு இருக்குது ஒன்று பிரம்மன் ஒன்று பார்த்தாச்சு அது எப்படி இருக்குன்ட்டு மாயைன்னு ஒன்று பார்த்துட்டோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் கீதையிலையும் பார்த்தோம் ஆத்மா அனாத்மா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அத்தியாயத்துல எல்லாம் பதிமூணாவது அத்தியாயத்துக்கு வரும்போல் என்ன பண்ணால் கேத்திரம் சேத்ரக்யு பார்த்தோம் ஆத்மாங்கிறது கேத்திர ஐக்யன் பிரம்மன்கிறது கேத்திர ஐக்யன் இந்த உடல் இந்த உலகமெல்லாம் கஷேத்திரம் அதை இன்னொரு வார்த்தையை சொன்னார் பிரகிருதி புருஷன் சொன்னார் அங்கே பதிமூணாவது அத்தியாயத்தில் பிரகிருதினா அந்த பிரபஞ்சம் அனைத்தும் புருஷன்னா மா பிரப மா பிரம்ம தத்துவம் அது மாதிரி பிரம்மன்னு ஒன்று இருக்குது மாயின்னு ஒன்று இருக்குது ரெண்டு தான் இதில் இருந்ததே இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி உற்பத்தி ஆகுது அதுக்காக என்ன பண்ணார் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆகாச சிருஷ்டியை பற்றி வளர்க்கினார் முதல்ல ஆகாச சிருஷ்டி இதத்தை விரிவாக விளக்கிறார் ஏன்னா மற்ற விஷயங்கள் கூட புரியும் இந்த ஆகாசம் புரிகிறது கஷ்டம் அதனால் பெரிய பெருசாக விளக்குனார் ஆகாசத்தை மற்ற நாலு பூதத்தையும் சுருக்கமாக விளக்கிட்டு போயிடுவார் அதை விளக்கும் பொழுதை என்ன பண்ணார்னா ஒவ்வொரு பூதமும் எப்படி வந்தது அதனுடைய தன்மைகள் என்ன அதில் குணங்கள் என்ன அப்படிலாம் விளக்கிட்டு அது மித்தியா அது உண்மையிலே இல்லை அது தோற்றமாத்த இருக்குங்கிறதையும் விளக்கிட்டு வர்றார் ஒவ்வொரு பூதத்துலையும் அப்படி விளக்கும் பொழுது ஐம்பத்தொம்போதுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆகாச சிருஷ்டி அது இடம் கொடுத்தல் என்ற தன்மையுடன் இருக்கிறது சப்தம்னு ஒரு கொணை இருக்கு இருத்தல்னு ஒன்று இருக்கு இருத்தல் பிரமனிடம் வந்தது அது எப்படி இல்லை மாயை மித்தியான்னு எப்படி சொன்னோம்னு சொன்னா சத்துக்கு வேறாக இருப்பதால் அது மித்தியான்னு சத்துக்கு வேற எப்படி இருக்கு ஆகாசம் இருக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கிறது ஆகாசம் ரெண்டு சப்தத்திலே வேறுபாடு இருக்கு ஆகாசம்னு இடம் கொடுத்தல் இடம் கொடுத்தல்னாலே என்ன அர்த்தம் அங்கே இடம் இருக்குன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆகாசம்னா இல்லாததுன்னு ஆயிடுது சத்துன்னா இருக்கிறது இல்லாதது இருக்கிறது ரெண்டுக்கு வேறுபா டைரக்ஷன் மாறுது அதனால் சத்துக்கு வேறாக இருப்பதால் ஆகாசம் அசத்து அப்படின்னு நிரூபணம் பண்ணார் பிறகு தர்மம் தர்மின்னு ஒரு கருத்து பார்த்தோம் இந்த இருக்கிறது என்பது தொடரும் ஆகாசம் தொடர்வதில்லை ஆகாசம் மாயே இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது வாயுவில் வந்து வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு வர்றதில்ல வெறும் இருக்கிறதே வரும் அதனால் ஆகாச மித்தியா ஆகாச மித்தியான்னு அர்த்தம் சப்தமும் மித்தியாதான் நம்ம ஒரு வார்த்தை யாராக சொல்லிட்டா என்ன பண்ணுறோம் அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம் சொல்லிட்டாலும் கஷ்டப்படுறோம் யாரா நம்மளை சொல்லிட்டாலும் கஷ்டப்படுறோம் இந்த சப்தத்தில் எல்லா சண்டையும் வரும் வாயினால் வர்ற விவகாரம் அந்த சப்தமும் மித்தியா அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார் இப்போ இடையில ஒரு கருத்து வந்துச்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு என்ன சொன்னார்னா ஞானிக்கு இந்த தத்துவமெல்லாம் புரிஞ்சா கூட பலன் ஏன் கொடுக்க மாட்டேதுன்னு சொன்னால் ரெண்டு சொன்னார் புரிஞ்சு பலன் கொடுக்கலைன்னா அது நினச்ச நேரத்தில் வர்றதில்ல இப்போ ஒரு வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில் உடனே வராது நல்லா படித்தாச்சுன்னா எந்த வயசில் கேட்டாலும் டக்குன்னு வரும் அது மாதிரி இந்த விஷயத்தை பிரம்ம தத்துவத்தை இது சத்வரூபமானது மாறாதது அழியாதது நம்மளுடைய சுரூபங்கிறத திருப்பி திருப்பி நினச்சி தியானம் பண்ணோம்னா அது வந்து அது பலனை கொடுக்கும் அது வரும் மனசில் பதி எப்பயும் வெளியே வரும் இல்லை சந்தேகமா இருந்தாலும் பலன் கொடுக்காது இந்த விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னா பலன் கொடுக்காது ஏன்னா இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னா மனதில் ரொம்ப பதியலைன்னா தியானம் பண்ணணும் இந்த விஷயத்தவே சிந்திக்கணும் சந்தேகமாக இருந்தால் திருப்பி திருப்பி விச்சாரம் பண்ணி கேட்டு சந்தேகத்தை நீக்கி இந்த கருத்தை பதிய வைக்கணும்னு சொல்லி இது பலன் கொடுக்கலைன்னா அந்த ரெண்டு சாதனையை திருப்பி செய்யணும்னாரு பிறகு ஞானி வந்து ஞானிக்கு நல்லா பதிஞ்சிருச்சுன்னா எப்போ தேவையும் அப்போ எல்லா நேரமும் அகம்பிரம்மாசிமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் பிரச்சனை வரும் பொழுதே நான் பிரம்மஸ்வரூபம் ஆனந்த சுரூபம் டக்குன்னு வெளியே வரும் அவனுக்கு அதுக்காக அஞ்ஞானிகளை பார்த்து வெறுக்க மாட்டான் ஆச்சரியப்படுவான் அவங்க கிட்டே வெறுப்பெல்லாம் அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஞானியுடைய திருஷ்டியும் பார்த்தான் பிறகு எழுபத்தி ஏழுலருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் நான்கு பூதத்தை திருப்பி பஞ்சபூத விசாரத்தை ஆரம்பிக்கிறார் எழுபத்தாறு வரைக்கும் ஆகாசத்தை சொல்லிட்டு மிச்சம் நான்கு பூதத்தை சொல்கிறார் அதில் எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி வரைக்கும் வாயு விச்சாரம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் வாயு விசாரத்தை முடிச்சிட்டோம் எண்பத்தி ஆறாவது சுலோகத்தோடு எழுபத்தி ஏழில் ஆகாச மித்தியான்னு சொன்னார் அது நன்குன்னு மனசில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் திருப்பி வாயு தத்துவம் அதை எடுத்துக்கிட்டு அதுவும் இதே மாதிரி விசாரம் பண்ணி அதுவும் மித்தியாங்கிறது நிலைநாட்டணும் அந்த வாயு எங்கே இருக்கிறது எப்படி வாயு எங்கே இருக்கிறது ஆகாசம் எங்கே இருக்கிறது ஒரு கேள்வி வருது மாயை எங்கே இருக்கிறதுன்னு கேள்வி வரும் பொழுது பிரம்மனின் ஒரு பகுதியாக சொல்லிட்டார் இந்த எழுபத்தி எட்டாவது சுலோகத்தில் என்ன சொன்னாருங்கன்னா ஆகாசம் மாயையினுடைய ஒரு பகுதியாக இருக்குது மாயை பிரம்மத்தின் ஒரு பகுதி ஆகாசம் மாயையின் ஒரு பகுதி அப்புறம் ஆகாசத்தில் வாயு வருது வாயு எப்படின்னா ஆகாசத்தில் ஒரு பகுதியாகுது அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது அதில் ஒரு பகுதியாக இருக்கிறது சொல்லிட்டு ஒன்று சொல்வார் ஆகாசம் மாயையிலிருந்து வந்தது மாயையில் கற்பிக்கப்பட்டதுனார் அங்கே அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறார்னா வாயு ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டது அங்கேயே பொய்யுங்கிறத சொல்லியே கொண்டு வரார் எல்லாம் ஒவ்வொரு பூதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதும் இது ஏற்றி வைக்கப்பட்டது கற்பிக்கப்பட்டதும் உண்மையில் இல்லைங்கிறது அங்கேயே முதல் வேரில் சொல்வார் பிறகு ஆகாசத்தை எப்படி விசாரம் பண்ணி சத்திலிருந்து பிரித்து பொய்யின்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பூதத்தையும் சத்திலிருந்து பிரித்து இது உண்மை இல்லைன்னு பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிட்டு வர்றார் வாயுவில் என்னென்ன குணம் இருக்குது தொட்டு உணர்தல் ஏற்கனவே பார்த்து தொட்டு உணர்தல்ங்கிறதுக்கு அதே ஸ்பர்ஷம் ஸ்பெஷல் குணம் பிறகு உலர வைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இந்த நான்கு குணம் இருக்குது அதோட அதுக்கு முந்தின தத்துவம் என்ன ஆகாசம் அதனுடைய சப்தமும் வாயில் இருக்கும் அஞ்சு அதுக்கு முந்தின தத்துவம் என்ன மாயை அது மித்தியாத்துவம் அந்த மித்தியாத்துவமும் இதில் இருக்கும் அதுக்கு முந்தினது சத்து இருத்தல் அதுவும் இதில் இருக்கும் அப்போ ஏழாயிடுச்சி மொத்தம் வாயுக்கு ஸ்பெஷலாக ஒரு நாலு குணம் பார்த்துருக்கோம் அதுக்குன்னா ஸ்பர்ஷம் தொட்டு உணர்தல் அதான் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் பிறகு உலர வைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் வாயுவின் குணம் இங்கே பார்த்தோம் அதற்கு மூன்று மூன்று தத்துவம் இருக்கு, ஆகாசம் மாயை பிரம்மன் சொல்லி அந்த மூன்றினுடைய தன்மைகளும் இதில் சேர்ந்துருது இருத்தல் பிரம்மனுடைய தன்மை மாயையினுடைய தன்மை மித்தியாக பிறகு ஆகாசத்தினுடைய சப்தம் இதெல்லாம் சேர்த்து ஏழு தன்மைகள் இந்த வாயுவில் வருகிறது எப்படி ஆகாசத்தை பிரிச்சமோ அதே மாதிரி வாயுவை பிரிச்சம்னு சொன்னால் அதில் சத்து மட்டுமே இருக்கும் மிச்சையெல்லாம் கொய்யா போயிடும் வாயு இருக்கிறது வாயு வேற இருத்தல் வேற வாயு வந்து ஸ்பர்ஷம் செல்லுதல் இதெல்லாம் இருக்குது பிரம்மன் செல்லுமா பிரம்மன் செல்லாது பிரம்மன் எங்கேயும் நகராது வாயு நகரக்கூடியது இதுக்கு ஸ்பர்ஷம் இருக்குது ஸ்பர்ஷம் கிடையாது இதுக்கு சப்தம் இருக்கு அதுக்கு சப்தம் இல்லை இது குணமுடையது அது நிர்குணம் அதனால் பிரம்மனிடமிருந்து வேறாக இருப்பதால் பிரம்மன் சத்தாக இருப்பதால் வாயு அசத் அப்படின்னு நிறுவனம் பண்ணோம் பிறகு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம்னா போன கிளாஸில் பார்த்தது சத்து தொடர்கிறது ஆகாசம் தொடர்வதில்லைன்னு சொன்னார் அறுபத்தி ஏழில் ஏன்னா இருக்கிறது இருக்கிறதுங்கிறது சத்து வருது ஆகாசத்தினுடைய ஆகாசம் ஆகாசம்னு வர்றதில்லைன்னு சொன்னார் இங்கே என்ன சொன்னார் அதனுடைய முந்தைய குணம் இதில் வருதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் வாயுவில் ஆகாசத்தினுடைய சப்தகுணம் தொடர்கிறதுங்கிறார் அங்கே தொடராதுன்னு சொன்னீங்க இங்கே தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்க புரியுதா ஆகாசம் வந்து வாயுவில் தொடருவதில்லை ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறதுன்னே வருது வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு வர்றதில்லை அப்போ ஆகாசம் தொடரலைன்னு சொல்லி அங்கே பார்த்தோம் அதனால ஆகாசம் மித்தியான்னு பார்த்தோம் எது தொடருதோ அதுவும் சத்தியமாக இருக்கும் நீங்கள் என்ன சொன்னார் ஆகாசத்தினுடைய சப்தம் வாயுக்கு வருதுன்னு சொல்கிறீங்களே அப்போ இங்கே அங்கே தொடரலைன்னு இங்கே இங்கே தொடருதுங்கிறீங்க முரண்பாடுன்னு சொன்னார் இல்லை முரண்பாடலை அடுத்த பதில் சொன்னார் எப்பயுமே முழுசாக தொடராது ஒன்று தொடரும் ஒன்று தொடராமல் இருக்கும் ஆகாசத்தில் இடம் கொடுத்தலுங்கிற ஒரு தன்மை இருக்குது அது வாயில் இல்லை சப்தம் மட்டுந்தான் இங்கே வருது வாயுவில் இடம் கொடுத்துங்கிற தன்மை இருந்தால் இந்த இடத்துல நாம் உட்கார முடியாது நாம் உட்காந்தா அந்த இந்த ஸ்பேஸில் இருக்க வாயு வெளியே போயிடும் சொன்னால் ஒரு பாட்டிலில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பாட்டில் ஏர் இருக்குது நீங்கள் தண்ணிக்குள்ளே முக்கினீங்கன்னு நன்னாகும் ஏர் பூரா வெளியே வந்துதே தண்ணி உள்ளே போகும் அங்கே அப்போ இடம் கொடுத்தல் இவ்வாயுக்கு இருந்துச்சுன்னா வாயு வெளியே வரக்கூடாது ஆகாஷ் இடம் கொடுத்தல் இருக்கு அப்போ இடம் கொடுத்தல் தன்மை வாயுவில் இல்லை அதனால் தொடரலை சப்தம் தொடருது அது தொடரலை அது எப்படி ஒன்று தொடர்ந்து ஒன்று தொடராமல் இருக்கும் தொடருது தொடரல் அதே மாயை அப்படின்னு சொல்லி விளக்க சொன்னார் பிறகு இன்னொருத்த கேள்வி கேட்டான் மாயை வந்து மித்தியான்னு சொல்கிறீங்க மித்தியானா தெரியும்ல கண்ணுக்கு காட்சிக்கு இருக்குது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிடும் அதுக்கு பேர் மித்தியா இல்லைன்னு சொன்னால் காட்சிக்கே இல்லை மித்தியானா காட்சிக்கு இருக்குது அனுபவிக்கிறோம் எல்லாமே இருக்குது ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லாமல் போயிடும் அதுக்கு பேர்தே மித்தியா மாயையினுடைய மித்தியாத்துவம் வாயுவில் தொடர்கிறதுன்னு சொல்கிறீங்க மாயைக்கு ஒரு குணம் இருக்குது அவ்வியம் தோற்றத்திற்கு வராததுன்னு வாயு தோற்றத்துக்கு வந்தது அப்போ தோற்றத்துக்கு வராதது தோற்றத்துக்கு வந்தது அது முரண்படுது அப்போ எப்படி சத்துக்கும் வாயுவுக்கு முரண்பாடு இருந்தால் சத்துக்கு முரண்பாடு இருக்கிறது சத்துக்கு வேறாக இருந்தால் அசத்துன்னு வந்துடும் அதே மாதிரி நல்லா புரியணுது திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் வாயை வந்து தோற்றத்துக்கு வரல வாயு தோற்றத்துக்கு வந்தாச்சு அவ்வியக்தம் வியக்து சொல்லுவோம் தோற்றத்துக்கு வராதது தோற்றத்திற்கு வந்தது முரண்படுது முரண்பட்டால் அதனுடைய தன்மையும் முரண்படணும் எப்படி அதை சத்து அசத்துன்னு சொன்னோம் அது மாதிரி மாயை மித்தியா அப்போ வாயு மித்தியா இல்லைன்னு தானே சொல்லணும் புரியுதா வாயு மித்தியான்னா மாயை மித்தியான்னா மாயைக்கு முரண்பட்ட வாயை அமித்யா மித்தியாவை இருக்கக்கூடாது ஏன் அப்படிக்கு சொல்லக்கூடாது அப்புறம் வாயு ஏன் மித்தியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறான் ஒரு முரண்பாடு இருக்கே அப்படின்னு கேட்குறான் இவர் சொல்கிறாரு முரண்பாடில் வந்து ரெண்டு விதம் இருக்குது முக்கிய பேதம் அவாந்திர பேதம்னு சொல்லி முக்கிய பேதத்தில் முரண்பாடு இல்லை எல்லாத்துலேயும் வித்தியாசம் வந்துக்கிட்டு இருக்கு அவாந்திர பேதத்தில் தான் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறார் வாயுவும் சாரமற்றது அதுவும் சாரமற்ற அதில் பேதம் இல்லை ஆனால் வியக்தம் அவ்யம் தோற்றம் தோற்றத்திற்கு வராததுங்கிறதுல பேதம் இருக்குது அப்படின்னார் அதுக்கு நிறைய நம்ம உதாரணமெல்லாம் பார்த்தோம் வேப்பமரம் இருக்குது வேப்ப மரத்தில் வெதை ஒரு மாதிரியாக இருக்கும் வேறு ஒரு மாதிரியாக இருக்கும் சி இலை ஒரு மாதிரியாக இருக்கும் காய் ஒரு மாதிரியாக இருக்கும் எல்லாமே கசக்குதான் இல்லையா எதை வாயில் வச்சாலும் கசக்குமா இல்லையா அங்கே பேதம் இருக்கா கசப்பில் ஆனால் உருவத்தில் இவ்வளோ பேதம் இருக்கு அப்போ முக்கிய பேதம் இல்லை அவாந்திர பேதம் இருக்குது அது மாதிரி மாயைக்கும் வாயுவுக்கும் முக்கிய பேதம் ரெண்டுக்கும் கிடையாது ஏன்னா அந்த மித்தியாத்வம் இதுவும் சாரம் இல்லை அதுவும் சாரம் இல்லை அவாந்தர பேதம் இருக்குது அதுதான் வியக்தம் அவ்வியக்துறது அதை பற்றி பேசாதேங்கிறார் ஏன்னா மாயைன்னு வந்தாலே இந்த பிரபஞ்சம் வந்துடுது இந்த உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் ஒன்று போல் ஒன்று இருக்கவே இருக்காது வேறுபாடு இருக்கத்தையும் செய்யும் கோடிக்கணக்கான வஸ்து இதைப்போல் அதுன்னு ஒரு வஸ்து சொல்ல முடியாது ஒரு வஸ்து சொல்ல முடியாது ஒன்று கால வித்தியாசமாக இருக்கு இல்லாட்டி கெச வித்தியாசமாக இருக்கும் மாய் பிரம்மம் ஒன்றான பிரம்மனிடமிருந்து தோன்றியவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை அவ்வளோ வேறுபாடு இருக்கு இதை போய் நீ எதுக்கு ஆராய்ச்சி நம்ம ஆராய்ச்சி எங்க வருது சத்து பிரம்ம பிரம்மன் இந்த பிரபஞ்சம் ரெண்டு தான் அதில் ஒன்று உண்மையாக இருக்கு பொய்யா இருக்கு நீ பொய்யானதுக்குள்ளேயே பல வேறுபாடை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற எல்லாமே பொய்யு அதில் போய் என் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க மாயையும் பொய்யி வாயுவும் பொய் அதுக்கு எதுக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணுறது வேண்டாங்கிறார் பஞ்சு ஆதாரமாக இருக்குது பஞ்சுலேருந்து நூல் வருது நூல் நீளமாக இருக்குது நூலில் இருந்து துணி வைக்கிறோம் வட்டத்துணி சதுர துணி செவ்வக துணி நூல் நீளமானது இதை போய் நீ வேறுபாடு பண்ணி பார்த்து என்ன பண்ண போகிறேங்கிறார் எல்லாம் பஞ்சு தான் அவ்வளோ தான் அதனால் இந்த மாயைக்குண்டான மாயைக்கு பிறகு வரக்கூடிய தத்துவங்களில் வேறுபாடு இருக்க தெரிஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மன் இந்த உலகம் இதில் என்ன வேறுபாடுன்னு பார்த்து மற்றதெல்லாம் பொய்யா இருக்குது அனித்தியமாக இருக்குது உண்மையாக இல்லை அது மட்டுமே உண்மையாக இருக்குங்கிறத மட்டும் பாருன்னு சொல்லி முடிச்சார் அதை இந்த விசாரம்தான் தேவை அந்த விசாரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆகாசத்தை போல வாயுவும் மித்தியாதான் அப்படிங்கிறதையும் அதை பிரித்து ஆராய்ச்சி பண்ணி அதை நெடுங்காலம் மனதில் நிலைநிறுத்த வேண்டும்னார் ஏன்னா இந்த மித்தியா தத்துவம் பிரம்மன் சத்தியம்ங்கிறதும் ஒரு நாளில் மனசில் வராது அதை முதலே சொல்லிவிட்டு இங்கேயும் நெடுங்காலம் மனதில் நிலைப்பறச் செய்ய வேண்டும் நாம் ஏற்கடுத்து பார்த்தோம் போன கிளாஸில் எதுக்கடுத்தாலும் அவசரம் இருந்தேன் சிம்பிளிஃபை யோகா அஞ்சு நிமிஷத்தில் யோகா பண்ணிவிட்டு போயிடணும் வாக்கிங்கள கூட சிம்பிளிஃபை வாக்கிங்களாக இருக்குது அது மாதிரி இந்த சாட்டா சிம்பிளிஃபை வேதாந்தம் சொல்லுங்களேன் ஒரு நாலு வரையில் சொல்லிடுங்களேன் ஒரே வரி தான் வேதாந்தான் அகம் பிரம்மா பிரம்மன் லட்டிர் பிரம்மன் சத்தியம் ஜகத் மித்யா புரிஞ்சுனா எதுக்கு வர்றோம் தேவையே இல்லையே சில பேருக்கு ஒரே வார்த்தையில் புரிஞ்சிருது சில பேருக்கு ஒரே நல்ல பக்குவம் இருந்தால் சில வரிகளே புரிஞ்சிடும் ரமணர் போன்றவங்கெலாம் சில வரி எல்லா வேதாந்தமே புரிஞ்சு போயிடுது மற்றவங்களுக்கு நிறையா தேவை இருக்குது அதனால் நெடுங்காலம் பயிற்சி செய்யு சொல்லி எண்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் வாயு தத்துவத்தை நிறைவு செய்தார் எண்பத்தி ஏழுலருந்து அக்னி விசாரம் ஆரம்பமாகின்றது எண்பத்தி ஏழு படிக்கலாம் நான் திருப்பி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஆகாச தத்துவம் முடிஞ்சு வாயு தத்துவம் முடிஞ்சு இன்னும் என்னது மூணாவது அக்னி தத்துவம் ஆரம்பம் எண்பத்தி ஏழு வந்து இஹ் போடணும் சேர்த்துக்காவுக்கு இம்முக்கு பதில் இஹ் ஹாக்கு பதில் மா பிறகு டாக்கு எடுத்து ஒரு துணை எழுத்து எல்த் கரெக் கரெக்ஷன் இருக்கு அதுக்காக சொல்லிடுறேன் படிக்கலாம் மருதோ நியூனவர்தினம் பிரம்மாண்டாவரணேஸ்வேஷம் நியூனாதிகாரணாம் சிந்தையேத் மருதோ நியூனவ்வரணே நியூனாதிக்க இந்த அக்னிஸ்வரூபத்தை பற்றி ஆகாச விஷயத்தை போலவே விசாரிக்க வேண்டும்ங்கிறாரு இங்கே ஆகாசத்தை எப்படி விசாரித்தோம் விசாரணை பண்ணோமோ அதே மாதிரி அக்னியும் விசாரணை பண்ணணும் இந்த அக்னி எங்கே இருக்குது வாயுவை காட்டிலும் குறைவாக வியாபித்துள்ளது வாயுவில் ஒரு பங்கா இருக்குங்கிறார் இந்த குறைவு அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா பிரம்மனை மறைத்தல் அதிகமாக மறைக்கிறது குறைவாக மறைக்கிறதுங்கிறதுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிற மூணு விஷயம் இதில் வருது எப்படி சத்து வேறு ஆகாசம் வேறு என்று பிரித்தோமோ வாயு வேறு சத்து வேறு என்று பிரித்தோமோ அதுபோல் இந்த அக்னி தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு சத்திலிருந்து பிரித்து விச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் பிறகு இந்த வாயு எங்கே இருக்குன்னா அக்னி தத்துவம் அக்னி எங்கே இருக்குன்னா வாயுவைக் காட்டிலும் குறைவாக வியாபித்துள்ளது சத்து பூர்ணமானது சத்து பூரணமானது மாய என்னாவது சத்துல ஒரு பகுதியில் வியாபிச்சிருக்கு பிறகு ஆகாசம் என்ன மாயையில் ஒரு பகுதியாக இருக்கு வாயு ஆகாசத்தில் ஒரு பகுதியாக இருக்கு இந்த அக்னி வாயுவில் ஒரு பகுதியாக இருக்கு அடுத்து ஜல தத்துவம் வரும் அது என்ன அக்னியில ஒரு பகுதியாகிரும் பிறகு மண் தத்துவம் ஜலத்தில் ஒரு பகுதியாகும் குறைச்சிக்கிட்டே வருது நம்ம பொதுவாக விவகாரத்திலே பார்க்கலாம் இதெல்லாம் சூக்ஷம பஞ்சபோதம் ஸ்தூல பஞ்சபோதம் வரல ஆனால் ஸ்தூல பஞ்சபூரத்தில் பார்க்கலாம் மொத்த வாயு எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ வாயுக்கள் இருக்குது அதில் இந்த ஹைட்ரஜன் வாயு நாலு பங்கும் ஹீலியம் ஒரு பங்கு இருந்தால் அது சேர்ந்தது சூரிய தத்துவத்தில் ஹைட்ரஜன் நாலு பங்கும் ஹீலியம் ஒரு பங்கு இருக்கும் அதுதான் அக்னி ஆகிடுது தான் பொதுவாக ஹைட்ரஜன் வந்து எரியும் ஆக்சிஜன் எரிய துணை புரியும் இந்த ரெண்டு சேர்ந்தால் அக்னி ஆகிடுது மிச்ச வாயுவெல்லாம் எவ்வளவோ இருக்குது அப்போ அக்னிங்கிறது அதில் ஒரு பகுதி புரியுது அவங்களுக்கு இதுதூலமாகவே தெரியுது கண்ணுக்கு ஆனால் இங்கே சொல்றதெல்லாம் சூக்ஷம பஞ்சபோதனே சொல்லிட்டு வர்றார் அதனால வாயு எங்கே இருக்குன்னு சொன்னா வாயுங்கிறது அக்னி எங்கே இருக்குன்னா வாயுவில் ஒரு பகுதியாக இருக்கிறது வாயுவை காட்டிலும் குறைவாக வியாபித்துள்ளது இந்த குறைவு அதிகங்கிறத எதுக்கு சொல்றாங்கன்னா பிரம்ம தத்துவத்தை இந்த பஞ்சபோதம் மறைச்சிருக்கு ஆகாஷ் மாயை அதிகமாக மறைச்சிருக்கு ஆகாசம் அடுத்து மறைச்சிருக்கு அடுத்து வாயு மறைச்சிருக்கு இப்படி அதிகமாக மறைத்தல் குறைவாக மறைத்தல்ங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் அதிகம் குறைவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த அளவுங்கிறதெல்லாம் ஒரு வேளோட்டமாக பார்க்கறது தான் அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் பார்க்க முடியாது இந்த பஞ்சகோஷ விவேகம்னு ஒன்று அடுத்த அத்தியாயத்தில் வரும் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஸ்தூல உடல் ரொம்ப மறைச்சிருக்கு பிரம் ஆத்மாவை பிறகு அதுக்கடுத்து இது வந்து அன்னமய கோஷம் பார் பிறகு வந்து பிராணமய கோஷம் அது அதுக்கடுத்து மறைச்சிருக்கு பிறகு மனோமய கோஷம் பிறகு விஜானமய கோஷம் பிற ஆனந்தமய சொல்லி எல்லாத்தையும் ஒவ்வொரு கோஷமாக கோஷம்னாலே மறைத்தல் நர்த்தம் நீக்கி கடைசியில் பிரம்மனை காட்டுவோம் அது மாதிரி இந்த ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒன்று அதிகமாக மறைச்சிருக்கு குறைவாக மறைச்சிருக்கிற அடிப்படையில் அதிகம் குறைவுன்னு சொல்கிறார் இப்போ திரையை ஒரு சாமி உள்ள படம் இருக்குது விக்கிரகம் இருக்குது அலங்காரம் பண்ணியிருக்காங்க நல்லா ஆயிரம் வட்ஸ் பல்ப் போட்டிருக்கு ஒரு அஞ்சு திற போட்டிருக்கோம் வெளியேருந்து பார்த்தா எதாவது தெரியுமா முதல் திரையை விளக்குனால் கொஞ்சம் ஏதோ லேசாக வெளிச்சம் தெரியும் பிறகு விளக்குனா இன்னும் கொஞ்சம் பிறகு விளக்குனா இன்னும் கொஞ்சம் அஞ்சாவது திரையை விளக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இப்படி ஐந்து பூதங்கள் மறைத்தல் விஷயத்தில் அதிகமாக குறைவாக என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் பீரோலில் வந்து ஒரு நகை வச்சுருக்கீங்க வைர வைடீரியா வச்சுருக்கு முதல்ல என்ன பண்ணணும் உள்ளே இருக்க போகணும்னா முதல்ல வெளியே வீட்டை திறக்கணும் வீடு ஆகாசம்னு வச்சுக்கிறோமே அப்புறம் அங்கே ஒரு ரூமில் இருக்கும் அந்த ரூம்பை போய் அது அந்த நகையெல்லாம் ஒரு ஒரு ரூமில் மட்டும் வச்சுருப்போம் அதை போய் திறக்கணும் அது வாயு தத்துவம்னு வச்சுக்கலாம் அதில் ஒரு பகுதி தானே ஒரு அரை ஃபுல் வீடுங்கிறது ஆகாசம்னு வச்சுக்கிடலாம் ஒரு பகுதி ஒரு அரை அப்புறம் அங்கே போய் வாயுக்குள்ளே போயாச்சுன்னா பீரோல் இருக்கும் அது அக்னி தத்துவம்னு வச்சுக்கலாம் பீரோளை திறக்கணும் ஒரு அங்கேயும் உள்ளே மறைச்சிருக்கே அதுவும் தெரியாது பிற அதுக்கு ஒரு ரகசியரை வச்சுருப்போம் நாம் பார்த்துருக்கோமா இல்லைங்களா பிற அதை திறக்கணும் அது ஜலம்னு வச்சுக்கலாம் பிற அதுக்குள்ளே பார்த்தா பெட்டி இருக்கும் அதுக்குள்ளே வச்சுருப்பான் அது மண் தத்துவம்னு வச்சுக்கிறப்போ அதை எடுத்தாச்சுன்னா பிறகு அதை திறந்தாச்சுன்னா பிரம்மன் தெரியும் இப்படி மறைத்தல் அப்படிங்கிற அது பாருங்கள் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே ஒரு பெரிய வீடு பிற ஒரு அரை பிற ஒரு பீரோல் பிறவதற்குள்ளே அரை சின்ன அரை பிறகு அதுக்குள்ள ஒரு பாக்ஸு பிறகு அதுக்குள்ளே தத்துவம் இப்படி மறைத்தல் விஷயத்தில் இந்த அதிகமாக வியாபித்துள்ளது குறைவாக வியாபித்துள்ளுங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது சாங்கிய சொல்வாங்க முதல்ல மாயா தத்துவம் மறைக்கு பிறகு கிரண்ய கற்பன் மகத்துன்னு அதுக்கு பிறகு அகங்காரம் பஞ்சபூதங்கள் இப்படியே மறைச்சிருன்னு சொல்லி சாங்கிய ஒரு கருத்து இருக்குது எட்டு தத்துவங்களாக பிரித்து பிரம்மனை இதெல்லாம் மறைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே அதே மூணு விஷயம் தான் அக்னி என்பது இந்த தத்துவத்தை எடுத்து சத்திலிருந்து பிரித்து இது மித்தியா என்ற விசாரம் செய்யணும் முதல்ல அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் இந்த சத் இந்த அக்னி வாயுவை விட குறைவாக வியாபிச்சிருக்கு இந்த அதிகம் குறைவுங்கிறதெல்லாம் மறைத்தல் என்ற விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறார் அடுத்த சுலோகத்தில் திருப்பி அக்னி தத்துவத்தில் என்னென்ன இருக்குது என்ன குணம் இருக்குதுன்னு சொல்ல போகிறார் இது சுருக்கமாக இவ்வளோதான் விஷயம் அர்த்தம் பார்த்துடலாம் எண்பத்தி ஏழுக்கு வக்னிமப் ஏவம் அதை பிரித்தோம்னா சிந்தையேத் வக்னி அபிஏவம் அபிஏவம் சொன்னால் இவ்விதமே இதுவரைக்கும் நாம் எப்படி விசாரம் செஞ்சோமோ இவ்விதமே ஆகாச விஷயத்தை போலவே இவ்விதமேனா இதுவரைக்கும் ஆகாசத்தை எப்படி விசாரம் பண்ணோமோ அதை போலவே வக்னி அக்னி சுரூபத்தை பற்றி சிந்தையேத் முதல் வார்த்தை சிந்திக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம அக்னி தத்துவம் ஆகாசத்தையும் வாயும் விசாரம் பண்ணால் அதை எப்படி விச்சாரம் பண்ணி பிரித்தோமோ அதைப்போலவே அக்னி தத்துவத்தை விசாரம் பண்ணி பிரிக்கணும் இங்கே இனிமேல் வந்து ஒவ்வொன்றையும் பிரிக்கிற விஷயம் சொல்ல மாட்டார் ஆகாசத்தை மட்டும்தான் சத்துலேருந்து எப்படி பிரித்தோம்னு சொன்னார் அதை போலன்னு சொல்லிடுவார் நாம் பிரிக்கணும் பாப்போம் எப்படின்ட்டு இவ்விதமே அதாவது ஆகாசத்தை போலவே அக்னி ஸ்வரூபத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அடுத்த வார்த்தை மருத்தோ நியூன வர்த்தினம் மருத்துவ மருதக மருதான வாயுவைக் காட்டிலும் இந்த அக்னியானது வாயுவை காட்டிலும் நியூன குறைவாக வர்த்தினி வியாபித்துள்ளது இந்த அக்னியானது வாயுவை காட்டிலும் குறைவாக வியாபித்துள்ளது நியூன குறைவாக ரெண்டாவது வரியில் ரெண்டாவது வார்த்தை நியூன அதிக விசாரணா அதை பிரிச்சம் நியூனாதிகர விசாரணான் இருக்குது நியூன அதிக விசாரணா நியூனன்னா குறைவாக அதிகன்னா அதிகமாக விசாரணா வியாபித்துள்ளது இந்த குறைவாக அதிகமாக வியாபித்துள்ளது என்ற விசாரமானது விசாரணைன்னா இந்த விசாரமானது முதல் ரெண்டாவது முதல் வார்த்தை எடுத்துங்க பிரம்மாண்ட பிரம்மத்தை ஆவரணேசு ஏஷா அதை பிரித்தோம்னா பிரம்மாண்ட ஆவரணேசு ஏஷா மறைக்கின்ற விஷயத்தில் ஆவரணேசுனா மறைக்கின்ற விஷயத்தில் பிரம்மாண்ட பிரம்மத்தை ஆவரணேசு மறைக்கின்ற விஷயத்தில் ஏஷா சொல்லப்பட்டுள்ளது இந்த இவ்விதமே ஆகாச விஷயத்தை போலவே அக்னி பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த அக்னியானது வாயுவை காட்டிலும் குறைவாக வியாபித்துள்ளது குறைவு அதிகம் வியாபித்துள்ளது என்ற இந்த விசாரமானது பிரம்மத்தை மறைக்கின்ற விஷயத்தில் சொல்லப்பட்டுள்ளது எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று முதல் வரி வரைக்கும் இந்த அக்னி தத்துவம் தான் எண்பத்தி ஏழு அறிமுகப்படுத்தியிருக்கார் இங்கே என்ன சொல்லியிருக்காரு ஆகாயத்தை போல் அக்னி விசாரம் பண்ணணும் அக்னி வாயுவை விட குறைவாக இருக்குது இந்த குறைவு அதிகம்ங்கிறதெல்லாம் மறைக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு இது இந்த சுலோகத்தினுடைய சாரம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூத்தொன்று முதல் வரி வரைக்கும் அக்னி தத்துவம் பஞ்சமகாபூத விவேகம் ஆரம்பத்தில் பஞ்சமகாபூத விவேகம் வந்தது விரைவு கொஞ்சம் மாறி வந்தது பிரம்மதத்துவம் இந்த ஏகம் ஏகம் அத்துவீதியத்தை விளக்கும் பஞ்சபூதம் கொஞ்சம் வந்தது இவைகள் அனைத்தும் அப்படிங்கிறதுக்கு இங்கே விரிவாக சொல்கிறார் முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா மித்தியாங்கிறதே முக்கியம் ஒவ்வொரு பூதமும் மித்தியா அந்த குணமும் மித்தியா அதை விளக்குறதுக்கு இவ்வளோ விளக்கிக்கிட்டே வர்றார் நம்மளுக்கு பதிய வேண்டிய விஷயம் பஞ்சபூதம் மட்டுமல்ல பஞ்சபூதத்தினுடைய விஷயங்களும் மித்தியா அதான் நம்மளை பாதிக்குது நம்மளை பாதிக்கிற விஷயம் பூரா அது தானே அதுக்காக சொல்கிறார் வாயோர் தசாம்சதோ நியூனம் புணோம் தம் தசர்ப்பூச்சே வாசா சதோ நியூனிர்வய பிரித புராண புராணோக்தூத பஞ்சகே இது எளிமையான சுலோகம் தான் அங்க வாயுவை விட அக்னி குறைவா வியாபிச்சிருக்குன்னு சொன்னார் இங்க எவ்வளவு குறைவுன்னு சொன்னார் பத்தில் ஒரு பங்காக இந்த அக்னி பத்தில் ஒரு பங்காக குறைந்திருக்கிறது வாயுவை விட இது வாயுவில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது கல்பிதம் ஓவனையும் சொல்லிடுவார் எப்படி வாயு ஆகாசத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொன்னார் அதே மாதிரி இந்த அக்னி வாயுவில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது இந்த பத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் புராணங்களில் விளக்கி கூறப்பட்டுள்ளதுங்கிறார் அங்கே பஞ்சபோகத்தை பற்றி விளக்கும் போது புராணங்கள்லேயும் ஆதாரம் இருக்குது இந்த பத்தில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்குன்னு சொல்கிறதெல்லாம் புராணங்கள்லேயே சொல்லியிருக்கு அதை அடிப்படையாக வச்சு சொல்கிறேங்கிறார் அக்னி தத்துவம் வாயுவில் ஒரு பகுதி அது எவ்வளவு பத்தில் ஒரு பங்கு இது ஏற்றி வைக்கப்பட்டது கல்பிதம் இந்த கல்பிதங்கிறதெல்லாம் மித்தியாங்கிறத வலியுறுத்துறதுக்கு அவ்வளோ இடத்துல சொல்லிகிட்டே வர்றார் சுலோகம் அறுபத்தி ஆகாசம் மாயையில் கற்பிக்கப்பட்டதுன்னார் அந்த ஆகாசத்துவம் ஆரம்பிக்கும்போது எழுபத்தி எட்டில் வாயு ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டதுன்னார் இங்கே எண்பத்தி அக்னி வாயுவில் கற்பிக்கப்பட்டுள்ளது கரெக்டாக சொல்லிட்டே வர்றார் நாலில் ஒரு பங்கு பத்துல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார் இந்த எல்லாமே கற்பனைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்க சொல்லலாம் ஆகாச நீல நிறமா இல்லையா நீளமா இருக்கு கடல் நீள நிறம் கடலில் இருக்க நீளநிறம் எதிலிருந்து எதிலிருந்து கற்பிக்கப்பட்டது ஆகாசத்தினுடைய நீல நிறம் கடலுக்கு வந்துருக்கு அப்போ கடல் நீல நிறம் உண்மையா பொய்யா பொய்யா சரி ஆகாச நீளநிற உண்மையா ஆகாச நீளற உண்மையா அதுவும் பொய் அந்த பொய் இந்த பொய்க்கு வந்துருச்சு சரி இது ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அதுலேயும் நீள மாத்தி இதுவும் ஒரு பொய் தான் அந்த பொய் அதே மாதிரி மாயையே பொய்யு அதில் கற்பிக்கப்பட்டது ஆகாசம் ஆகாசத்தில் கற்பிக்கப்பட்டது வாயு வாயுவில் கற்பிக்கப்பட்டது அக்னி புரிஞ்ச மாதிரி இருக்கும் மனசில் போகாத இல்லை ஏன்னா நம்ம அதில் நம்ம அனுபவிக்கிற பிற மஞ்சப்போ தான் இவ்வளோவே அனுபவிச்சுக்கிட்டு அது எப்படி பொய்ன்னு சொல்கிறது அது ஆச்சரியமான விஷயம் சினிமாவும் அனுபவிக்கத்தையும் செய்கிறோம் டிவியை நல்லா அனுபவிக்கிறோம் சிரிக்கிறோம் படம் சிரி சிரிப்பு சீன் வந்தால் சிரிக்கிறோம் அழுக சீன் வந்தால் அழுகிறோம் சண்டை சீன் வந்தால் டென்ஷன் ஆகுறோம் பொய்யும் தெரிஞ்சிக்கிட்டு தானே பண்ணுறோம் அனுபவிக்கிறோம் அது மாதிரி நாம் இருக்கலாம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் பொய்யும் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கணும் அவ்வளோதான் அதை மனசில் போட்டு ஆழமாக வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த செகண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சுகம்னாலும் சரி துக்கம்னாலும் சரி ரெண்டுலேயும் வாழ்ந்ததே ஆகணும் அதுக்காக தான் இவ்வளவு கருத்தையும் இங்கே விசாரணை பண்ணுறார் கற்பிக்கப்பட்டது இந்த ஒரு பங்கு பத்து பங்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது நம்ம சொல்லுவோம் அப்பா செஞ்ச நூறு நல்ல காரியத்தில் ஒரு காரியம் கூட இல்லை பத்து பங்கு கூட செயலும்போம் பத்துன்னு கரெக்டாக பத்து இல்லை குறைவாக செய்கிறான்னு சொல்லுவான் போனாட்சியோட அந்த ஆட்சி ரொம்ப அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சாருப்பா அதில் கா பங்கு கூட செய்யலம்போம் அளவு பார்த்தா சொல்கிறான் குறைவுங்கிறத காமிக்கிறதுக்காக அது வாயுவை விட அக்னி குறைவாக வியாபிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு அளவுக்காக ஒரு அந்த மறைத்தலுங்கிற ஒரு தன்மை இந்த அளவில் பத்தில் ஒன்று நாலில் ஒன்று மைண்டில் கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது ஒரு புரிவதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு இதில் சரியாக தவறுங்கிறது ஆராய்ச்சியெல்லாம் இங்கே தேவையில்லை இதுக்கு பிரமாணம் இந்த பத்தில் ஒன்று நாலில் ஒன்று நீ இவராஜ் சொல்கிறார் எப்பவுமே சொல்வார் வித்யாரண்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எந்த கருத்து சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார் ஒன்று கீதை எடுப்பார் இல்லாட்டி பிரம்மசூத்திரத்தை எடுப்பார் இல்லாட்டி வேத கட்டேஷன் எடுப்பார் இங்கே புராணங்கள் நம்ம எந்த புராணத்துலன்னு தெரியல புராணங்களில் பஞ்சபூத தத்துவங்களை விளக்கும் பொழுது பத்தில் ஒரு பங்கு நாளில் ஒரு பங்குங்கிறது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் விளக்கிறார் அவ்வளோதான் இந்த விஷயத்தில் எவ்வளவு குறைவு பத்தில் ஒரு பங்காக குறைந்துள்ளது இந்த இந்த சுலோகத்தில் கல்பிதம் பிறகு இந்த கருத்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூணே விஷயந்தே வருது எளிமையான சுலோகம் அர்த்தம் பார்த்துடலாம் வாயோர் தசாம் சதோர் வாயோகோ தசாம்சதோ பிரிச்சோம்னா வாயோகோ வாயுவின் உடையதில் தசாம்சதோ பத்தில் ஒரு பங்காக தச அம்சதக பத்தில் ஒரு பங்காக நியூனோ நியூனக குறைந்திருக்கும் வக்னிகி வக்னிகி வக்னிகின் நெருப்பானது அக்னியானது அடுத்த வார்த்தை வாயோ வாயுவில் பிரகல்ித பிர கல்பித ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது வாயுவினுடையதில் பத்தில் ஒரு பங்காக குறைந்திருக்கும் நெருப்பானது வாயுவில் கற்பிக்கப்பட்டுள்ளது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது வாயுவை காட்டிலும் பத்து பங்கு குறைவா இருக்கு அக்னி அந்த அக்னி வாயுவில் கற்பிக்கப்பட்டிருக்கு பூத பஞ்சகே கடைசி வார்த்தை ரெண்டாவது பேரில் புரா புராணோக்தம் தாரதம்யம் தசாம்சை பூத பஞ்சகை இந்த பூத பஞ்சகைன்னா ஐந்து பூதங்களுக்கு உள்ள தச அம்சைகை பத்தில் ஒன்று என்ற அதுக்கு முந்தின வார்த்தை தாரதம்யம் ஏற்ற தாழ்வுகள் புராணோக்தம் புராண உக்தம் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஐந்து பூதங்களுக்கு உள்ள பத்தில் ஒன்று என்ற பத்தில் குறைந்து ஏற்றாழ்வுகள் குறைந்திருக்கும் நெருப்பானது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது ஒன்று என்ற ஏற்றத்தாழ்வுகள் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த குறைவு அதிகங்கள் எதுக்காக சொல்றோம் மறைக்கிற விஷயத்துக்காக சொல்றோம் இதுக்கு பிரமாணம் புராணங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் அக்னியின் எங்களுடைய குணங்களை சொல்லுகின்றார் ஸ்லோகம் படிக்கலாம் எண்பத்தி ஒன்பது அந்த வக்னி கிருஷ்ணன் இருக்கு பார்த்தீங்களா கீ எடுத்துறாங்க வக்னி ருஷ்ணக உஷ்ணகங்கிறது அதற்கு கீ அந்த கீங்கிற எழுத்து அடிச்சிருக்னி ருஷ்ண பிரகாஷாத்மா पूर्वान पूर्वानु कदि रत्रच अस्ति वक्नि कीषा नि, निस्तत्वं शब्दवान स्पर्शवानपि वक्नी रुष्ण प्रकाशात्मां पूर्वानुमानु कदि रत्रच अस्ति वक्नि सनि நிஷ்தவான் ஸ்பர்ஷவான் அபீம் இதுவும் எளிமையான சொல்லுவாங்க இந்த அக்னியில் உஷ்ணம் பிரகாஷம் இந்த ரெண்டு குணம் இருக்கு அதோட இதுக்கு முன்பு உள்ள தத்துவத்தினுடைய குணங்கள் இருக்குது அது என்ன இதுக்கு முன்பு என்னது அக்னியினுடைய முன்பு உள்ளது வாயு வாயுனுடைய ஸ்பர்ஷம் வாயுக்கு முந்தினது ஆகாசம் ஆகாசத்தினுடைய சப்தம் அதுக்கு முந்தினது மாயா மாயையினுடைய மித்தியத்துவம் நிஷ்தத்வம் அதுக்கு முன்னாடி பிரம்மன் இருத்தல் இருத்தல் மித்தியா சப்தம் ஸ்பர்ஷமும் சேர்ந்துருது மாயைக்கு சொந்த குணம் என்னது பிரகாசம் அண்டு உஷ்ணம் இது ரெண்டையும் சேர்த்து ரூபம் சொல்லி அடுத்த சுலோகத்தில் சொல்லிடுவார் ஒரு ரூபம் தெரியணும்னா பிரகாசம் சும்மா வர்றது அக்னியில இருந்து பிரகாசம் வருது உஷ்ணம் பிரகாசம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ரூபம் உஷ்ணம் பிரகாசம் அக்னியினுடைய சொந்த குணம் முந்தைய தத்துவ நாலு குணங்களும் இருத்தல் மித்தியா சப்தம் ஸ்பர்ஷம் இது நாளும் அதுல சேர்ந்திருது அப்படின்னு சொல்லி சொல்றார் அக்னியின் தனித்தன்மை உஷ்ணம் பிரகாசம் ரூபந்தே உண்மையிலேயே நம்ம வந்து அக்னிக்கு குணம் சொல்லுவோம் இங்கே உஷ்ணம் பிரகாசம் பிரித்து சொல்கிறாரு ஒரு ரூபத்தை பார்க்குற மேலே வெளிச்சம் வேணும் வெளிச்சம் இல்லாடி பார்க்க முடியுமா வெளிச்சம் இல்லைன்னா ஒரு சுரூபத்தை பார்க்க முடியாது அந்த வெளிச்சம் வர்றதுக்கு இப்போ அந்த பல்ப்பில் வெளிச்சம் தெரியுதுன்னா எப்படி தெரியுது அங்கே உஷ்ணம் ஆகுது அந்த கம்பி உஷ்ணானா ஒன்று பிரகாசம் ஆகிது அந்த உஷ்ணமும் பிரகாசம் சேர்ந்தாதே அக்னி உஷ்ணம் மட்டும் வந்து அக்னி இல்லை தண்ணியில் வந்து நம்ம நெருப்பில் தண்ணி சூடு ஏற்றுகிறோம் என்றைக்காவது பிரகாசமாகும்போது உஷ்ணமாக இருக்கான நெருப்பு இல்லை அது ஆனால் இரும்பு குண்டில் ஏற்றுனா பிரகாசமாகவும் இருக்கும் சூடாகவும் இருக்கும் உஷ்ணமும் பிரகாசமும் சேர்ந்தாத்தான் அக்னி வெறும் உஷ்ணும் அக்னி இல்லை அக்னியெல்லாம் பிரகாசம் வராது அது ரூபம்ங்கிறதுல அடுத்ததில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இருக்கு இதுக்கு முன்பு உள்ள தத்துவம் என்ன ஸ்பர்ஷம் சப்தம் மித்தியா இருத்தல் இந்த நாலு குணமும் சேர்ந்துடுது சேர்ந்த என்ன அது நாலு ப்ளஸ் ரெண்டு இந்த ரெண்டையும் ஒன்று ஆக்கிடுவார் சொல்லி அடுத்த ஸ்ரோபத்தில் ஆக்கிடுவார் இங்கே விஷயமே அவ்வளவுதான் அக்னியினுடைய தனி குணம் உஷ்ணமும் பிரகாஷமும் அதற்கு முந்தைய நாலு குணம் இதில் வந்துடுது எது என்னென்ன இருத்தல் பிரம்மனுடைய இருத்தல் வருது பிறகு மாயையினுடைய நிஷ்டத்துவம் வருது ஆகாசத்தினுடைய சப்தம் வருது வாயுவனுடைய ஸ்பர்ஷம் சொட்டா சுடுதா இல்லையா அக்னி ஸ்பர்ஷம் இருக்கு ரொம்ப எரிஞ்சுனா குபுகுபுன்னு எரிஞ்சுன்னா சப்தம் வரும் பிறகு அக்னி மித்தியா அது பார்க்க போறான் விசாரம் பண்ணாத்தையும் தெரியும் அது வாய் அக்னி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த இருத்தல் வந்துடுது இந்த குணங்கள் அக்னியில் இருக்கிறது எளிமையான சுலோகம் அர்த்தத்தை பார்த்துட்றேன் எண்பத்தி எட்டு வக்னி ருஷ்ணக வக்னிகி உஷ்ணக அதை பிரிச்சம் சொன்னால் வக்னிகி உஷ்ணக அக்னியானது அக்னினா அக்னியானது உஷ்ணக உஷ்ணமானது பிரகாஷாத்மா பிரகாசத்தன்மை உடையது அக்னியானது உஷ்ணமானது பிரகாசத்தன்மை உடையது பூர்வா அணு பூர்வானுகதி அத்திர ச அந்த கடைசி வார்த்தை அத்திரச்ச பிரிச்சம் சொன்னான் அத்திரச்சேன்னா இந்த அக்னியில் பூர்வ அணுகதிகி அதை பிரிக்கும்போது பூர்வானுகதின் இருக்குது பூர்வ அணுகதிகி இதற்கு முன்பு உள்ள பூதங்களின் தத்துவமும் கூடவே தொடர்ந்து வருக அணுகதினா தொடர்ந்து வர்றது பூர்வன்னா இதற்கு முன்பு உள்ள தத்துவங்களின் குணங்களும் தொடர்ந்து வருகிறது அக்னிக்கு உஷ்ணம் பிரகாசம் ரெண்டு இருக்குது இதுக்கு முன்பு உள்ள குணங்களும் கூடவே வருது அப்படிங்கிறார் அது என்னன்னு சொல்கிறார் அஸ்தி வகினின்னு அக் அஸ்தினா இருக்கிறது அக்னி இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ இருத்தல் வந்துருச்சு அது எதனுடையது பிரம்மனுடையது அது அடுத்த ஸ்லோகத்தில் விரிவாக சொல்வார் ச நிஷ்தத்வக அந்த சன்ன அந்த அக்னியானது நிஷ்தத்வமானது அது மாயிட்டு இருந்து வந்துச்சு பிறகு சப்தவான் அது சப்தத்துடன் கூடியது ஸ்பர்ஷவான் அபி ஸ்பர்ஷத்துடனும் கூடியது அக்னிக்கு முன்னாடி நாலு தத்துவம் இருக்கு வாயு ஆகாசம் மாயை பிரம்மன் அந்த நாலு தொடர்ச்சி வரும் இதுக்கு உஷ்ணம் ப்ளஸ் பிரகாஷம் இந்த உஷ்ணம் பிரகாசம் ரூபாயிடும் இந்த நாலு தத்துவம் எதிலிருந்து வந்துச்சுங்கிறது அடுத்ததில் விளக்க போகிறாரு அது அடுத்த ஸ்லோகம் எண்பத்தி தொண்ணூறாவது ஸ்லோகம் அதை அடுத்து பார்க்கலாம் அறிவோம்